அந்த குளத்துல இருக்கக்கூடிய மீன்கள் நண்டுகள் தவளைகள் இது எல்லாத்துக்கும் இந்த கொக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபரா இருந்தது ஏன்னா இந்த கொக்கு வந்து அந்த குளத்தை விட்டு பறந்து அந்த காடு முழுக்க இறத்த அதுக்கு பிறகு வேற குளங்களுக்கும் கூட போயிட்டு வரும் அதனால இந்த கொக்கு வந்து காட்டுல நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் கொண்டு வந்து இந்த மீன்களுக்கும் நண்டுகளுக்கும் தவளைகளுக்கும் சொல்லும் இந்த தவளை மீன் நண்டு இதெல்லாம் வந்து அந்த குளத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது இல்லையா அதனால இந்த கொக்கு சொல்றது எல்லாத்தையும் அதுங்க உண்மையே நம்பிட்டு இப்படி காட்டுக்குள்ளேயும் பல்வேறு குளங்கள்லையும் அலைஞ்சு தெரிஞ்சு ஏற தேடி தன்னுடைய வயித்த நிரப்பிட்டு இருந்த ஒரு பேராசை வந்துருச்சு நம்ம எவ்வளவு நாளைக்கு இப்படியே அலைஞ்சு தெரிகிறது பேசாம இந்த குளத்திலே வந்து இருக்கக்கூடிய மீன்களையும் நண்டுகளையும் தவளைகளையும் ஒன்னொன்னா நம்ம வந்து அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டத்தை தயார் பண்ணுச்சு ஒரு நாள் தந்த காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு திரும்ப வரும்போது அது சோகமா தன்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டு அங்க வந்து குளத்துக்கு வந்து சேர்ந்தது அப்போ நண்டு அதை பார்த்துட்டு கேட்டுச்சு அக்கா ஏக்கா நீ ரொம்ப வந்து வருத்தத்தோட இருக்க அப்படின்னு நண்டு கேட்கவும் இந்த கொக்கு சொல்லிச்சு நீ வந்து என்னை அக்கான்னு கூப்பிடுற எனக்கும் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாதான் இருக்கு இருந்தாலும் நான் ஒரு கெட்ட செய்தி கொண்டு வந்திருக்கேன் அத எல்லாத்தையும் கேட்டா நீங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுவீங்க அப்படின்னு இந்த நண்டு கிட்ட கொக்கு சொல்லிச்சு அப்ப நண்டு கேட்டுச்சு என்னக்கா அது என்ன செய்தி அப்படின்னு ஒரு தயக்கமா கேட்டுச்சு அதுக்கு கொக்கு சொல்லிச்சு இல்ல வேணா விடு அப்படின்னு சொல்லவும் நண்டு சொல்லிச்சு பரவாயில்ல சொல்லுக்கா எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் கொக்கு சொல்லிச்சு இந்த காட்டுல வந்து மழை பெஞ்சி ரொம்ப நாள் ஆகுது அதனால இந்த காட்டுல மத்த குளங்கள்ல எல்லாம் தண்ணி வத்திடுச்சு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 ரெண்டு ரெண்டு மீன்களாக தனக்கு பசிக்கும் போதெல்லாம் தூக்கிட்டு தூக்கிட்டு போய் அந்த ஏரியில விடுறேன் அப்படின்ற பேர்ல அந்த பாறையில கொண்டு போய் வச்சு கொத்தி சாப்பிட்டுட்டு வந்துடும் இப்படி பண்ண கொக்கு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுச்சு மீன்கள் சாப்பிட்டு எனக்கு ஒரே சளிப்பு தட்டுது நான் இன்னைக்கு வந்து நண்டு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டுகிட்ட சொல்லிச்சு நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஏரியல இறக்கி விட்டேன் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நண்டு அண்ணாவை கூட்டிட்டு வா அப்படின்னு கேட்கறாங்க அதனால இன்னைக்கு நான் உன்னைய கொண்டு போய் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் நண்டு சந்தோஷமா சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கோட முதுகில ஏறிக்குச்சு கொக்கு வந்து அந்த நண்டை தூக்கிட்டு பறந்து போகும்போது இறங்குறதுக்காக முயற்சி செஞ்சது அப்ப கொக்கோட முதுகு மேல உட்காந்து இருந்த நண்டும் கவனிச்சது பாறை எங்கும் பார்த்தா மீன் முள்ளா கிடக்குது மீன் முள் இருக்கு இல்லையா அது கொத்து கொத்தா குமிஞ்சு கிடந்ததை பார்த்தோன்னே நண்டுக்கு புரிஞ்சு போச்சு அட பாதகா தினந்தோறும் வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் குளத்திலேருந்து ஏரிக்கி கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி நீ இங்கே தான் கொண்டு வந்து இந்த பாறையில் கொத்தி சாப்பிட்டு முள்ளெல்லாம் போட்டிருக்கியா உன நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நண்டு கோவத்தோட தன்னுடைய கூரிய நகங்களை வச்சு அந்த கொக்கோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரமிச்சிருச்சு கொக்கு வழித்தாளாமல் என்னை விடு என்னை விடுன்னு கற்றுச்சு நண்டு விடாமல் இருக்கி பிடிச்சதில் அந்த கொக்கு அந்த பாறை மேலே விழுந்து தொடு துடிச்சு செத்துப்போச்சு பிறகு நண்டு தன்னுடைய குளத்துக்கு நடந்து வந்துச்சு வந்து எஞ்சி இருந்த மீன்கள் எல்லாத்துக்கிட்டே சொல்லிச்சு நம்முடைய நண்பர்கள் எல்லாத்தையும் தந்திரமா அந்த கொக்கு தூக்கிட்டு போய் பாறையில் வச்சு சாப்பிட்ருச்சு இந்த குளத்தில் தண்ணியும் ஒத்த போறதில்லை நாமளும் சாக போறதில்ல நம்மளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சாப்பிட்றதுக்காக தான் இந்த கொக்கு இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லவும் எல்லா மீன்களும் இறந்து போன தங்களுடைய நண்பர்களுக்காக வருத்தப்பட்டுச்சு இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பேராசப்பட்ட கொக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு துரோகம் பண்ணி அவங்களுடைய நம்பிக்கையை இழந்தது மட்டும் இல்ல தன்னுடைய வாழ்க்கையும் இழந்துருச்சு அதனால எப்போவுமே நம்ம சரியான நண்பர்கள் கூட பழகணும் அப்படிங்கறது மட்டும் இல்ல நம்மளை நம்பி பழக நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம எப்பயும் துரோகம் நினைக்க கூடாது அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கிட்டோம் சரி நேயர்களே